வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹ வசிஷ்டகுலத்திலே தோன்றின வேதவியாசர் மகாபாரதத்தை ஐந்தாவது வேதமாக எழுதி வைத்தார் பாரதத்தில் விதுர நீதியில் நாம் வாழ்க்கையில் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் பண்புகள் ஆகியவற்றை பார்த்து வருகிறோம் பண்டிதன் சான்றோன் அறிவாளுக்குரிய இலக்கணங்களை வரீசையாக சொல்லி வருகிறார் பதினைந்து ஸ்லோகங்களாலே பதினைந்து அடையாளங்களை காட்டியுள்ளார் பார்க்க போறது ஸ்லோகம் அடையாளம் நிச்சித்திரமதே அந்தமனஹ அவந்திய காலஹாத்மா சபை பண்டித உச்சியதே அவர்தான் பண்டிதன் என்று கொண்டாடப்படுகிறார் யார் ஒரு செயலை தொடங்கு ஆராய்கிறான் இந்த வழியில தான் நடக்கணும் அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கொண்டு உறுதி பண்ணி கொண்டுதான் தொடங்குகிறான் யோசிக்கிறது இல்லையா யோசித்து ஆரம்பிக்கிறான் ஒரு விஷயத்தை தீர விசாரித்து ஆராய்ந்து இந்த வழியில போனாதான் இந்த காரியத்தை முடிக்க முடியும் இன்னார் இடத்துல டெலிகேட் பண்ணாதான் இந்த காரியம் முடியும் இந்த வழியில போகணும் அப்படின்னு முடிவெடுத்து கொண்டு செய்கிறார் இது நம்ம ஒருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான சஜஷன் ஏன்னா இது நம்ம சட்டு சட்டுன்னு ஏதோ ஆரம்பிச்சிருவோம் பேசுறச்சே கூட பொண்ணை நம்ம ப்ரெசன்ட் பண்றோம் இன்டர்வியூவுக்கு போயிருக்கோம் இல்லை யாரோத்தர் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கா அவள்கிட்ட சொல்றதுக்காக போயிருக்கோம் மாப்பிள்ளை பார்க்குறோம் பொண்ணு பார்க்கறோம் பிள்ளை பார்க்குறோம் அப்போ அதுக்கு பேசுறதுக்காக போயிருக்கோம் இல்லை நம்ம பிள்ளைக்கு இன்டர்வியூக்காக போயிருக்கோம் பொண்ணுக்கு வேலைக்காக போயிருக்கோம் எதுவாக இருந்தாலும் உடனே கேட்கறவா என்ன தெரியுமா கேப்பா உங்களுக்கு என்ன வேணும் வாட் டு யூ வாண்ட் உலகத்தில் இது ரொம்ப முக்கியமான கேள்வி சுலபமான கேள்வி ஆனால் பதில் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமான கேள்வி நாம ஒருத்தர் இடத்துல பேச போறோமா முதல்ல நமக்கு என்ன வேணுங்கிறத தயாரா இருக்கும் நீ அவர்கிட்ட பேசிட்டீதா இவர்கிட்ட வா நாம சட்டுன்னு போன் போட்டுருவோம் போட்டு என்ன பேசுறது அவர் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பார் நமக்கு என்ன வேணும்னா ரெண்டு நிமிஷத்துல நமக்கு வேண்டியதை சொல்லத்துக்கு தயாரா இருக்கணும் அதுதான் பிரசன்டேஷன்ல அழகான பிரசன்டேஷன் அதை விட்டு விட்டு நமக்கு என்னென்னலாம் அபிப்பிராயம் இருக்கோ அதெல்லாத்தையும் நம்ம சொல்ல போயிருந்தால் லோகத்திலையும் யார்ட்டையும் பொழுது இல்லை அவ அவ அவசர வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கா நல்ல சடக்கென விஷயத்தை சொல்லணும் சுத்தி சுத்தி வளைத்து பேசுவதே கூடாது ரெலவெண்டா பேசணும் இந்த விஷயம்தான் இப்ப எடுத்துருக்கிற மேட்டர்னால் அதுல இருந்து எங்கேயும் போடக்கூடாது சண்டவாளத்துல ரயில் வண்டி போறா போல நேரம் அதுல தான் போகணும் அப்படின்னா எல்லா மீட்டிங்கும் அரை மணியில முடிஞ்சு போடும் ஆனா நீ ஓரோர் இடத்துலயும் நாலு மணி நேரம் மீட்டிங் பிரெயின் ஸ்டாமின் செஷன் நாள் முழுக்க மீட்டிங் என்ன அர்த்தம் நாள் அந்த மீட்டிங்ல பேசப்பட வேண்டிய விஷயம் அரை மணி பேசப்பட்டிருக்கும் தேவையற்ற விஷயங்கள் அஞ்சரை மணி நேரம் பேசப்பட்டிருக்கும் இதனால என்னாகும் நமக்கு இருக்கிற சக்தி விரயமா போடும் அப்படி பண்ணக்கூடாது யோசித்து இன்னது பேச போறோம் இன்னதத்தான் பண்ண போறோம் இன்ன வழியில தான் நடக்க போறோம் என் ஆராய்ந்துட்டு காலை எடுத்து வைக்க வேண்டும் ஆராயாமல் முன் வைக்க கூடாது அதுக்கு அடுத்தது சொல்லு அந்த முன்வைத்த காலை பின் வைக்க ஏற்பட்டு வரும் முன்னாடி ஆராயாமலே தொடங்கி இருந்தா அப்பதான் வழியில இருக்கிற எத்தன தடங்கல்கள் நமக்கு தெரிய வரும் எந்த ஒரு செயல ஆரம்பிக்கிறோம்னாலும் அதற்கு போகிற வழியில் என்னென்ன தடங்கல்கள் வரும் தடங்கல்கள் வருங்கிறத முதல்ல மனசு ஏத்துக்கணும் ஒரு காரியம் புறப்படுறோம் செய்ய ஆரம்பிக்க போறோம் என்னென்ன தடங்கள் இதுல வரப்போறது தைரியமா அதை நோட் பண்ணிக்கணும் அந்தந்த தடங்களுக்கு எங்கிட்ட என்ன சொல்யூஷன் இருக்கு அதையும் சேர்த்து எழுதிக்கணும் அதை கடைப்பிடிக்கிறது யாராருடைய உதவி வேணும் அதையும் எழுதி கொள்ள வேண்டும் இதுக்கு பகவானிடத்துல என்ன பிரார்த்திச்சுக்கணும் என்றுதான் தொடங்கவே வேணும் அதை விட்டு சரி நம்ம எல்லாரும் பரப்பிங்க போலாம் அப்படின்னு விடுவோம் நாளிலிருந்து திருவாய் மொழி ஆயிரம் பாசரியும் சொல்லிடலாம் அப்படின்னு விடுவோம் சொல்லிடலாம் சுலபத்துல வந்துடுமா ஒரு இடத்துக்கு போயிடலாம்னா நடந்துடுமா ஒரு கைங்கரத்தை ஏத்துக்கலாம்னா நடந்துடுமா அதுக்கு எவ்வளவு திட்டமிட வேண்டி அப்ப போய் ஷட்டு அதெல்லாம் பெருமாள் பார்த்துப்பார் அப்படிங்கிற மூலியம் பார்த்துப்பார் ஆனா அவர் நமக்கு தீயே இல்லை நம்ம வேலையை நாம தான் பாத்துக்கணும் நம்ம வேலையை எல்லாத்தையும் அவர் தலைவர் கட்டப்போனா அவர் நினைச்சுப்பார் முதலாளி இவன் தொழிலாளின்னு இவன் கிட்ட வேலையை கொடுத்தா என்னமோ பெருமாள் பார்த்து பண்ணுவார் பெருமாள் பார்த்து பண்ணுவார் எல்லாத்தையும் கட்டி விடுறானே அப்ப இவன் என்ன பண்ண போகிறான் நமக்கு என்ன செய்ய போறான் அவர் பட்டு மெட்டையில் சாய்ந்து கொண்டிருப்பார் நாம் தான் வேலைக்காரர்கள் நாம தான் நன்னா திட்டமிடணும் நாம தான் உழைக்கணும் நாம தான் அதை முடிக்கணும் ஆனா அப்ப என்ன நினைச்சுக்கணும்னா பகவான் என்ன ஏவவேதானே இது நடைபெற்றது அவர் என்னை படைக்கவே தானே இது நடைபெற்றது இல்லை என்னால் ஒன்னும் நடந்திருக்காது இப்படி ஒரு கைங்கரத்தை நான் பண்ணுவேனா என்னை எத்தனை பிறவிகளாக பகவான் கொண்டிருந்தார் அப்ப இப்ப நான் எடுத்த முயற்சி சிருஷ்டி அவதாராதி முகத்தாலே பண்ணின கிருஷி பலன் பகவான் எத்தனையோ தடவை படைத்தார் அவரே அவதாரங்களை பண்ணி பண்ணி நம்மை திருத்த பார்த்தார் அதாத்தனி இப்பதான் அன்ன கதிரா வளர்றது இப்பதான் சென்னர் கதிர்கள் வளர்ந்துள்ளன அப்ப பெருமான் பட்ட அனைத்து முயற்சிகளும் பலிக்கின்றன பயனடைகின்றன என்று நம் உள்ளத்துல எண்ணத்தோட செய்ய வேண்டும் ஆகவே ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக நாம தான் திட்டமிட்டாகணும் ஆரம்பிச்சுட்டேன் சுவாமி பெருமாள் பார்த்து பண்ணிப்ப எதுவா இருந்தாலும் அதுதானே நடக்கிறார் இது வந்து பேசுறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கலாம் இப்ப இதை நான் மறுத்து சொல்றேன் பாருங்க எனக்கே கூட இவர் என்ன நாத்திக்கமா அப்படிங்கிற பட்டம் கூட கட்ட பார்க்கலாம் அப்ப பெருமானை தான் எல்லாம் பண்றாருன்னா நாம சில செயல்களை தப்பா பண்ணிடுவோம் பாபம் கூட பண்றோம் அன்சக்சஸ்ஃபுல்லா அட்டம் பண்றோம் அப்படி இருக்கிற பெருமாளும் ஒரு எடுத்த காரியத்தை அன்சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணுவார் பெருமாளும் பாவம் பண்ணுவார் ஏன் நம்ம பண்ணது இப்ப பாவமா இருக்கு ஆனா எல்லாமே பெருமாள் தான் பண்றாருன்னு ஒரு பக்கத்துல சொல்லிட்டோம் அப்ப பெருமாளா பாவம் பண்ணுவார் பெருமாள் பாவம் செய்ய தூண்டுவார் ஒரு நாள் செய்யப்போறதில்லை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தியை வைத்துக்கொண்டு நாம திட்டம் போட்ட திட்டத்தை நன்றி நிறைவேற்ற வேண்டும் ஆனா நிறைவேற்றினாலும் நான் பண்ணி முடிச்சுட்டேன்னு நினைக்காமல் என்ன படைத்தது யாரோ எனக்கு பொதுவான காரணம் யாரோ இது தனியாக நடக்க வேணும்னு திருவுள்ள ஆசைப்பட்டது யாரோ அந்த பெருமாநாள் நடந்தது எங்க நடந்து கொள்ள வேண்டுமே தவிர எல்லாமே அவர் பண்றாரு அவர்கிட்ட விட்டா இது ஒரு இடத்துல பண்ணுவா யோசிப்பாங்க நமக்கு உடம்பு கழிக்கிறது நெஞ்சு கழிக்கிறது எப்படி பெருமாள் பண்ணுவார் நான் டாக்டர் போக வேண்டாம் இருக்குமா பசிக்க பெருமாளா சோறு போட்டா வய தரப்பேன் நானா சமைக்க மாட்டேன்னு இருக்குமா அதெல்லாம் நம்ம முயற்சி ஆரம்பிக்கிற மஞ்சோம் அப்ப மட்டும் நாம பண்ணிக்கணும் பெருமாள் பார்த்து பண்ணுவாருன்னா எந்த திட்டமும் வேலைக்காரர்களாக பிளான் பண்ணணும் நாம தான் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அதுக்கெல்லாம் அவர் வந்துட்டு இருக்கவே மாட்டார் ஆனால் அந்த செயல் அவர் விஷயமானதாக இருக்க வேண்டும் ஏதோ லோகத்து விஷயமா இருந்ததுன்னா நாம தான் பார்த்துக்கணும் அவர் விஷயமா இருந்ததுன்னு வச்சுக்கோ நக்கி கல்யாண கருத்து கஷ்டத்து தாத்த கச்சதி கல்யாணமான எண்ணத்தோட பகவானுக்கு தொண்டாக சமுதாயத்துக்கு தொண்டாக அடியார்களுக்கு கைங்கரியமா ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டு பெருமானிடத்தில் தாராளமா உதவி சேர்க்கலாம் நாம ஓரடி எடுத்து வச்சா அவர் பத்தடி எடுத்து வைக்கிறார் ஆனா அந்த ஓர் அடி பிரதம பிரவருத்தி ஆகியத்தில் நாம எடுத்து வைக்கிறோமா இந்த காலை இவன் எடுத்து வைக்கிறானான்னு பெருமான் பார்க்கிறான் அதனால நம்ம தான் காரியத்தை நன்னா ஆராயணும் நம்ம தலையிலதான் அந்த பொறுப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா பல விஷயத்துல நாம தான் பொறுப்பு ஏத்துன்னு பண்றோம் ஆனா சிலதர மட்டும் பெருமான இடத்துல பொறுப்பு கட்ட பாக்குறோம் அது கூடாது பொறுப்பை நாம தான் ஏற்றுண்டாகணும் அனைத்து தொண்டுகளும் தொண்ட ஆரம்பிச்சுட்டோம் எடுத்து வைத்த கால பின் கூடாது ஒரு விஷயத்தை ஆராய்ந்து தொடங்கிட்டோமா அப்புறம் கம் வாட் மே அதனுடைய கடைசி வரைக்கும் நாம பார்த்துத்தான் தீர வேண்டும் அவந்திய காலத்தை விரைவு பண்ணக்கூடாது வந்திய மலடியான காலம் காலம் வீணே போகலாமா அது குருநா போத ராமனே காலத்தை பத்தி கொண்டாடுகிறார் சீதையும் ராமனும் திரும்ப அந்த புறத்துல வந்து ஊஞ்சல்ல உட்காண்டிருக்கா ராமராவன யுத்தம் முடிஞ்சு போச்சு ராவணன் மாண்டு போனான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியா எடுத்து சீதை உட்காண்டிருக்கா ராமன் உட்காந்துருக்கா சீதையிட்ட ராமனு சொல்றார் சீதைய சினிமபிஷேகத்தை இழந்தேன் என் ராஜ்யத்தை இழந்தேன் திரும்ப மூட்டுட்டேன் ஒன்ன இழந்தேன் திரும்ப மூட்டுட்டேன் ஜட்டாய்வு இழந்தேன் அவரு கூட மோட்சம் கொடுத்துட்டேன் அங்க பார்த்துட்டேன் ஆனா ஒன்னே ஒண்ணு சீதை இழந்த ஒண்ண என்னால மீழ்க்க முடியாத ஒண்ணு இருக்கு சீட்டை காசிங்களாமா ஒன்னால கூட மீழ்க்க முடியாத ஒரு இழப்பு இருக்கான்னா இருக்கு சீட்டை பத்து மாசம் உன்னை விட்டு திரும்பிருந்தேன் பார் அந்த பத்து மாசத்தில் ஒரு நிமிஷத்தை கூட என்னால திரும்பி கொண்ட முடியாது இப்ப உன்னோட கூடி இருக்கேன் அப்ப அந்த இழந்த மாசத்தை இப்ப வீடு கட்டணும் அந்த பத்து மாசத்தை திரும்பி கொண்டடலாமான்னா டைம் பீஸ் ஓடிட்டு இருக்கு ஆரம்பிக்கிறதுச்சே இப்ப ஒன்பதரை நிமிஷம் எனக்கு கடிகாரம் காட்டுறது நான் சொல்ல ஆரம்பிச்சு ஒன்பதரை நிமிஷம் ஆயிருக்கு ஓ இந்த ஸ்லோகத்தை முழுக்க சொல்லல உடனே இந்த கடிகாரத்தை ஒரு ஒரு நாலு நிமிஷம் பின்னாடி வச்சிருந்தா எனக்கு அடிஷனலா நாலு நிமிஷம் கிடைக்கும் பாருங்க சொல்லிக்கலாமா நாவனா திருப்பி வச்சுக்கலாமே காலம் மாறாது ஒரு ஆறு மணி தாண்டி போச்சுன்னு வச்சுங்க தாண்டினதுதான் மாலைதான் வரும் மாலை ஆறு தாண்டி மறுநாள் காலை வரும் இழந்த காலத்தை ஈடு செய்வதற்கு இயலாது ராமனே ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்பன்னா காலத்தை வீணே போக்கலாமா விரயம் பண்ணுவதே கூடாது அழ்வார் சதித்தார் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நான் உன்னை விட்டு பிரிந்த காலம் எத்தனையோ இழந்த காலம் எத்தனையோ அந்த காலத்தை அனைத்தும் ஈடு செய்யும் தொண்டினை இப்போது கொடுப்பாய் சென்னால் என்னால் உனதால் பிடித்தே ஷலக்கானே என்னான் செய்கிறேன் யாரே கழகன் என்னை என் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குறை தன்னார் முதல் சூழ் குடந்தை கிடந்தாய் அடியேன் அருவானாள் சென்னால் என்னால் அன்னாள் உனதால் பிடித்தே செலக்கானே என்று பெருமானுடைய திருவடி கெட்டுகிறதோ அது நல்ல நேரம் ராகுகாலம் யமகண்டம் செவ்வாய் சனி எதையும் பார்க்காமல் அவன் திருவடி கிட்டும் நாள் நல்ல நாள் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அதை இழக்கலாமா பழுதே பறவகலும் போயினவென்று அஞ்சு அழுதேன் அழ்வார் சாதிக்கிறார் காலத்தை பெருமானை தெரிந்து கொள்ளாமல் இழந்து விட்டோன் அந்த காலம் திரும்ப வராது இருக்கும் காலத்தையானு நன்னா உபயோகப்படுத்திக்க வேண்டாமா வேத நூல் நூறு மனுஷர் தாம் புகுவரேலும் பாதி முறங்கி போகும் நின்னையில் பதினை ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறகு வேண்டேன் அரங்கமான் அருளானே வேதன் நமக்கு கொடுத்திருக்கிறதே நூறு வருஷம் அதிலே பாதி முறங்கி போகும் தூங்கி தூங்கிய பாதி பொழுத கழி சொல்றோம் மட்டும் தூங்கினா ஐம்பது வருஷம் மிஞ்சும் பால் சேர்த்து தூங்கினா நின்னைய பதினை ஆண்டு அழ்வார் பாடே பதினை ஆண்டு பத்தஞ்சு ஐம்பதுன்னா தூங்குறது போக மிச்சம் இருக்கிறது வீழ்ச்சி இருக்கிறது அம்பது வருஷம் ஆனா அவரை யோசித்தார் பகல்லியும் தூங்குனா பதினை ஆண்டு பத்து அஞ்சு பதினஞ்சு தான் மிச்சம் ஒண்ணும் மல்டிப்ளை பண்ணணும் இல்ல ஆட் பண்ணணும் பதினைன்னு சொன்னா பத்தஞ்சு அம்பதுன்னு வச்சுக்கலாம் அல்லது பதினை ஆண்டு சொன்னா பத்து அஞ்சும் பதினைஞ்சு ஆண்டு நின்றும் அந்த பதினைஞ்சு ஆண்டுகளுக்குள்ளே சிறு நமக்கு என்ன பண்ணுன்னு நமக்கே தெரியாம குழந்தையா கழிச்சு கொஞ்சம் பாலனான உடனே விளையாட்டுல கழிச்சுடுறோம் இளைஞனான உடனே அனுபவிக்கிறதுலயே கழிச்சு இன்பம் துப்பதில் கழிக்கிறோம் வயசான உடனே கண்ணுக்காக நாம சொல்லபடி கேட்கறது இல்லையே மனசு தறிகட்டி ஓடுறது எல்லாரும் வேண்டாதவாலை போயிடுறா இப்ப இதுக்குள்ள எப்பதான் பகவானை அறியவர அப்ப காலம் என்பது பொன்னானது எல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பேப்பர் பேனாவ எடுத்து வச்சுங்கோ கார் சாலையே ராத்திரி வரைக்கும் நம்ம என்னென்ன பண்றோம் நல்லா எழுதி பாருங்கோ வேலை இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விட்டுடுங்கோ காலை கடங்கள் குளித்தல் சாப்பாடு முதலானவத்துக்கு ரெண்டு மணி நேரம் விட்டுடுங்கோ ரெண்டு ரெண்டு நாலு மணி நேரம் போச்சு வேலை பார்க்கற இடத்துல ஒன்பது பத்து மணி நேரம் விட்டுடுங்கோ பதினாலு மணி நேரம் போச்சு தூங்கறதுக்கு வேணுமே ஏழு மணி நேரம் விட்டுடுங்கோ இருபத்தோரு மணி நேரம் போச்சு இன்னும் மூணு மணி நேரம் இருக்கு என்ன பண்றோம்னு ஒத்துருக்கும் கணக்கு தெரியாது நீங்களே பேப்பர் பேனை எடுங்கோ என்னென்னத்துக்கு எவ்வளவு செலவு கிடையாது டைம் போடுங்கோ மிச்சம் இருக்கிற மூணு மணி நேரத்துக்கு கணக்கே செல முடியாது கணக்கு தெரியாத பொருளை விரயம் பண்ணுவோமா ஆனா கணக்கு தெரியாத டைமை விரயம் பண்ணிட்டு இருக்கும் அதனால ஒத்தத்தெருமே காலம் பொன்போன்றதுன்னு தெரிந்து கொண்டு ஒரு ஒரு நிமிஷத்தையும் நன்கு செலவழிக்க வேண்டும் எங்கெங்க முக்கியமா நமக்கே தெரியாத காலம் போகும் மிச்ச பேரிடத்துல பயன் இல்லாத பேசின்னு இருக்கும் அது டெலிபோன்லயா இருக்கட்டும் நேரடையா இருக்கட்டும் அதுங்க எல்லாரும் சொல்லச்சே பேசுங்கோ பேசுங்கோ பேசுங்கோ ஃப்ரீயா பேசுங்கோ அப்படின்னு வேற நல்லா சொல்லி விட்டுறோமோ பேசணும் எது பேச வேண்டுமோ அது வரைக்கும் பேச வேண்டும் நமக்கு புத்தியும் விரையமா போகும் எனர்ஜி விரையமா படப்படுது தேவையானதை மட்டும் பேசி பேசாமல் இருந்தா நமக்கு வாழ்க்கையில மதிப்பு உயரும் லொட லொடா வளவளான்னு பேசி ரொம்ப மதிப்பு இருக்காள் குறைச்சலா பேசுறவாளா இருந்தால் அவளைத்தான் லோகம் எப்பவுமே மதிக்கும் ஏன்னா கண்ணன் கீதையில சொல்லிட்டு போயிட்டார் ரகசியங்கள் மிகச்சிறந்தது மௌனம் ஒரு விஷயத்தை வெளியில கசியாம பாத்துக்கணும்னால் மௌனமா இருக்கணும் இருக்க இருக்க மௌனம் அந்த பத்து நிமிஷம் நமக்கு சேவாயிடும் அதை வச்சு வேறதானு உருப்படியான காரியத்தை பார்க்கலாம் அப்ப காலத்தை வஞ்சமாய் மலட்டுத்தனமாக போக்குவது கூடாது அடுத்து வஷ்யாத்மா சதை பண்டித உச்சதே வஷ்யாத்மா தன்னுடைய சித்தத்தை தன் வசத்தில் வைத்திருப்பவன் நம்முடைய நெஞ்சு நம்முடைய நினைவு அந்த நினைவு தறிபெட்டு ஓடிவிடக் கூடாது அது நம் வசத்திலே இருக்க வேண்டும் நம்முன்னு சொல்றது ஆத்மாவே ஆத்மாவுக்கு வசப்பட்டே நெஞ்சு இருக்க வேண்டும் அது தன்னிடத்துக்கு ஓடுறதுக்கு பார்க்கும் கண்ணன் எந்தெந்த விதத்துல அர்ஜுனா அந்தந்த விதத்துல தட்டி தட்டி அது திரும்ப கொண்டா நெஞ்சத்தை என்னிடத்தில் செலுத்து அபியாசம்னு சொல்லுவார்கள் அபியாசம்னா திரும்ப திரும்ப பழக்குதல் நெஞ்சை கண்ட விடத்தில் திரும்ப திரும்ப வருமானிடத்தே இது நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும் எப்படி பக்தி பக்திங்கிறோம் தியானம் தியானங்கிறோம் எப்படின்னா வழியே இல்லை இந்த நிமிஷத்துல உட்காந்துருவேன் கண்ணிக்கத்தான் போறேன் பகவான் நினைக்கத்தான் போறேன் அவரிடத்துல விட போறேன் இதுதான் வஷ்யாத்மா இது பண்றது முதல்ல கொஞ்ச நாள் கட்டமா இருக்கும் ஆனா அவருக்கு இருக்கிற ஏற்றம் மனசுக்கு பட தானே ஒரு இரும்பு காந்தத்தின் வழி இழுக்குமா போலே நம் உள்ளமும் அவனிடத்தில் ஈடுபட தொடங்கும் வானடை பெற செய்யின்ற அழ்வார் கோஷலத்தில் தெரிவிக்கிறார் அமுதாக இருக்கிறான் அவனே கடந்த பாலும் நெய்யாக இன் சுவையாக கடலில் பிறந்த அமுதமாக அமுதத்தின் பயனாக இருக்கும் போது எந்த நெஞ்சுதான் ஈடுபடாது அப்ப நமக்கு வசப்படுத்தி ஈடுபடுத்தவனும் இப்படி இருக்கிறவன் பண்டிதன் என்று அடைத்தடையாளம் சொன்னார் பார்ப்போம்